அறி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம் பகவான் ஆதிசங்கரர் அருளிய இந்த ஆத்மபோதம் வகுப்பிலே கடந்த பாடங்களிலே வந்து எட்டு ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருக்கணும் இப்போ இன்றைக்கு நம்ம ஒன்பதாவது ஸ்லோகத்தில் வந்து பார்க்கலாம் இப்ப ஒன்பதாவது ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவு கிடைக்கும் ஒன்பதாவது ஸ்லோகம் சச்சிதாத்மன்ய நிஷுதி நித்ய விஷ்ணு பிரகல்பித்தாக எத்தையோ விவித்தாக சர்வா ஹாட்டக்கே கடக்காத்திவர் இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா எப்படி பானைகள் எல்லாம் செய்யும் போது விதவிதமா செய்யறோம் அதாவது மண்பானைகளை வந்து ஒரு டம்ளர் செய்யறோம் ஒரு தட்டு செய்யறோம் ஒரு குண்டா ஒரு அண்டா அப்படின்ட்டு விதவிதமா அந்த காலத்துல மண்பானைகளை விதவிதமா செய்துதான் நம்ம பயன்படுத்தி கொண்டிருந்தோம் அதை ஓமானமா சொல்றாரு அது மாதிரி தங்கம்னு எடுத்துக்கிட்டா தங்கத்துல நம்ம என்ன பண்றோம் வளையல் மோதிரம் காப்பு அப்படின்ட்டு பல ஆபரணங்களை செய்யறோம் அப்ப இந்த உலோகங்கள் அல்லது மண்ணாகட்டும் இதுல செய்யக்கூடிய பாத்திரங்கள் மண்டங்கள் விதவிதமாக செய்யப்படுகின்றன அது என்ன அந்த மூலப்பொருள்களுக்கு வேறாக இல்ல இல்லையா இப்போ அந்த மண்ணு மட்டும்தான் இருக்குதுன்னா அந்த மண்ணுக்கு வேறாக பானை இல்ல பானை வந்து விதவிதமா செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு டம்ளர் செய்யப்பட்டிருக்கு ஒரு தட்டு செய்யப்பட்டிருக்குன்னா அது மண்ணுக்கு வேறாக இல்லை அது மாதிரி தங்கத்துல வந்து வளையல் செய்யப்பட்டிருக்கு மோதனம் செய்யப்பட்டிருக்குன்னா அது தங்கத்துக்கு வேறாக இல்லை அது போல சச்சிதானந்த வடிவாகிய பறந்து வியாபித்து எங்கும் எதிலும் ஊடுருவி இருக்கின்ற அந்த ஆத்மா அறிவு எவற்றுக்கும் அந்நியமாக இருக்க முடியாது அப்போ இங்க உள்ளவைகள் அனைத்துமே பலவிதமாக தோன்றினாலும் கூட அவைகள் அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்குகின்ற பிரம்மத்திற்கு அந்நியவைகள் ஆகாது என்பதை தெரிந்து கொள்ள அப்படின்னு சொல்றார் இங்க அவர் சொல்ல வர்ற விஷயம் அதுதான் அதாவது சச்சிதாத்மனு சே நித்யே விஷ்ணு வெத்தையோ வித்தா சர்வா ஆட்டைக்கு கடக்காட்டி வருது அப்போ எப்படி ஒரு மூலத்திலிருந்து வந்ததோ இந்த மண் என்ற மூலத்திலிருந்து பானைகள் பலவராக பல விதமான வடிவங்களிலே வந்ததோ அதுபோல தங்கம் என்ற ஒரு மூலத்திலிருந்து எப்படி விதவிதமான பொருட்கள் வளையல் மோதினம் என்று பல ஆபரணங்கள் வந்ததோ அதுபோன்று சச்சிதானந்தத்திடமிருந்து அந்த பரம்புரரிடமிருந்து இந்த உலகம் தோன்றியிருக்கின்றன இங்கு காணப்படுகின்ற விதவிதமான விஷயங்கள் அனைத்துமே பலவாறாக தோன்றினாலும் அந்த பிரம்மத்திற்கு வேறாக இல்லை என்று இங்க சொல்ல வருகிறார் அதைத்தான் நம்ம இங்க புரிந்து கொள்ளணும் இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது கடந்த ஸ்லோகத்துல அந்த ஒரே ஈஸ்வரன் தான் வந்து மூன்று காரியங்களை செய்கிறான் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழில்களை செய்கின்றான் அப்படி செய்யும் போது அதற்கு வந்து என்ன சொன்னாரு தனஸ்த லட்சணம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு அதாவது மூன்றும் ஒன்றாகவே இருந்தாலும் அதை பார்ப்பதற்கு வேறு வேறாக தெரிகிறது அது வந்து மனதின் கற்பிதம் என்பதாக சொல்லி இந்த ஆக்கல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழிலும் ஒரே ஈஸ்வரன் தான் செய்கின்றான் என்பதில் தடஸ்த லட்சணத்தின்படி அந்த பரமன் தான் எப்படி இருக்கிறான் மூன்று விதத்துல இருக்கிறான் மூன்று விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றான் பிரம்மம் திருமால் ருத்ரன் என்பதாக செய்து கொண்டிருக்கின்றான் என்று பார்த்தோம் இப்ப இங்க இந்த பாடல்ல வந்து அந்த பரமனுடைய சுரூப லட்சணத்தை பற்றி பேசுகிறான் இப்போ உண்மையில் எது இருக்குது ஒன்றே ஒரு பொருள் இருக்குது பிரம்மம் மட்டும்தான் சத்தியம் ஆனா அதுவே பலவாறாக காட்சி அளிக்கிறது என்பதை நமக்கு தெரிந்து கொண்டிருக்கின்ற ஓமானத்தின் மூலமாக இங்கு விளக்குவதற்காக முயற்சி செய்கிறார் அதற்கு தான் நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துட்டோம் வேதாந்த பாடத்துல இந்த விஷயங்களை நம்ம நிறைய டைம் பார்த்தாச்சு மீண்டும் மீண்டும் இப்ப பாக்குறோம் அப்படின்னா புதுசா வந்தவர்களுக்காக பயனடையட்டும் அப்படின்ட்டு மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம் இப்போ வந்து ஒரு அம்மா நகை செய்யணும்னு போய் ஒரு ஆசாரிக்கிட்ட போகுது அப்ப நகை ஆசாரி வந்து என்ன பண்றாரு அவங்க அம்மா விருப்பப்படக்கூடிய பொருள்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்திருக்காங்க மோதிரம் வளையல் அப்படின்ட்டு நிறைய இதெல்லாம் செய்யணும் அந்த அம்மா விருப்பப்பட்டாங்களோ அதெல்லாம் செய்து கொண்டு வந்து காட்டுகிறார்கள் கொண்டு வந்து காட்டும்போது அவர் என்ன சொல்லுவாரு இந்த மோதிரத்தை பாருங்க இந்த வளையலை பாருங்க இது பிடிச்சிருக்கா பாருங்க அது பிடிச்சிருக்கா பாருங்க அப்படின்னு தான் அந்த ஆசாரி வந்து தான் செய்த பொருள்களை பலவரான வடிவங்களில் இருப்பதை காட்டுவார் ஆனா அவர் என்ன சொல்லுவார் தங்கத்தை கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரா அப்படி சொல்ல மாட்டார் ஏன்னா அந்த பொருட்களை பார்த்து தான் அந்த அம்மா வாங்க போகுது அந்த அம்மாவுக்கு என்ன தேவை வளையல் தேவையா மோதிரம் தேவையா கம்மல் தேவையா என்பதை பார்த்துதான் அந்த பொருளை அந்த அம்மா வாங்கப் போகிறது அப்போ அந்த அம்மாவுடைய தேவையை கருதி அந்த ஒரே பொருள் தங்கத்திலிருந்து பலவாராக செய்யப்பட்ட ஆபரணங்களை கொண்டு வந்து அந்த பொற்கொள்ளன் அந்த ஆசாரி காட்டிக்கிறான் அப்போ இந்த இடத்துல தங்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்வது கிடையாது அப்ப அவன் கொண்டு வந்திருப்பதின் மதிப்பை நிர்ணயித்தே அந்த தங்கம் தான் என்றாலும் கூறப்படுவது என்னவோ குறிப்பிட்ட வடிவங்களில் செய்யப்பட்ட அந்த நகைகளை பற்றித்தான் காரணம் நாம் பேசுவதும் மனதில் இருத்தி கொள்வதும் பொதுவாக நாம் காணுவதை பற்றித்தான் என்றாலும் அதற்கு ஆதாரமாய் இருப்பது தங்கம் தான் அதனால் அதற்கு மதிப்பு கிடைப்பதும் தங்கத்தினால் தான் இப்ப அது மோதிரமாக இருக்கட்டும் வளையலாக இருக்கட்டும் கம்மளா இருக்கட்டும் ஆனா அதற்கு உண்மையில வடிவம் தான் பலவாறாக இருக்கிறதே தவிர அப்படிப்பட்ட பல்வேறு வடிவத்திலே இருக்கக்கூடிய ஆபரணங்களுக்கு எதன் அடிப்படையிலே மதிப்பு கூடுது அப்படின்னு பார்த்தா தங்கம் என்ற அடிப்படையில் தான் அதற்கு மதிப்பு கூடுது அப்ப தங்கம் மதிக்கும் போது தான் அதுக்கு நம்ம அந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதே மாதிரிதான் அந்த பொருளை விற்க போகும்போது கூட நான் ஒரு அருமையான டிசைன்ல கம்மல் செஞ்சிருக்கிறேன் நான் ஒரு அருமையான டிசைன்ல மோதனம் செஞ்சிருக்கிறேன் கொஞ்சம் விலையை கூட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டா வியாபாரி கொடுப்பானா கொடுக்க மாட்டான் காரணம் என்ன அந்த பொருளுடைய அழகுக்கோ அந்த பொருளுடைய தகுதிக்கோ மதிப்பு கிடையாது ஆனா அது எதனால் செய்யப்பட்டிருக்கு தங்கத்தினால் செய்யப்பட்டிருக்கின்றது அப்ப அந்த தங்கத்தினுடைய மதிப்புக்குத்தான் அவன் வந்து மதிப்பீடு செய்வான் அந்த பொருளுடைய அழகையோ அதில் செய்யப்பட்ட வடிவத்தையோ பார்த்து அவன் மதிப்பீடு செய்வதில்லை அப்ப என்ன புரிந்து கொள்ளணும்னா ஆபரணங்களுக்கு மதிப்பு தங்கத்தினால் தான் உண்டாகின்றது அப்போ இந்த மதிப்பு எதனால் வருகிறதுன்னா அதற்கு ஆதாரமாய் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதனால்தான் அதை வைத்து அது மதிப்பீடு செய்யப்படுகிறது அந்த மாதிரி மதிப்பீடு செய்வது யாருடைய வேலைன்னா அதை பற்றிய ஒரு அறிவு உள்ளவனுடைய வேலை அப்ப தங்கத்தை பற்றிய ஒரு அறிவு உள்ளவன் ஒரு பொற்கொள்ளன் அல்லது ஒரு தட்டான் ஒரு ஆச்சாரி என்ன பண்றான் இந்த மாதிரி தங்கத்தை வைத்து அதை மதிப்பீடு செய்கின்றான் அப்ப இதான் இங்க சொல்ல வராரு பகவான் ஆதிசங்கர் இதை வந்து ஒப்பிட்டு இப்ப இது மாதிரி இந்த உலகத்துல பலவரான விஷயங்கள் நம்ம முன்னாடி இருக்குது விதவிதமா எத்தனையோ விஷயங்களை நம்ம ஏற்றி வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு ஒவ்வொரு வடிவத்தையும் ஒவ்வொரு நாமத்தையும் கொடுத்திருக்கிறோம் நாமத்தையும் ரூபத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறோம் நாம ரூபங்கள்ன்னு சொல்றோம் பெயரும் உருவமும் கொடுத்து வைத்திருக்கிறோம் ஆனா இப்படிப்பட்ட பொருள்களுக்கு அதிஷ்டானம் ஆதாரம் எது இருக்கிறது அல்லது இப்படிப்பட்ட பொருள்களுக்கு எதன அடிப்படையிலே மதிப்பு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இது எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அதிஷ்டானமாக அந்த பிரம்மம்தான் இருக்கிறது அப்ப அதை நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக வலியுறுத்துகிறார் இதை பற்றி நம்ம தெளிவான விளக்கம் வந்து ஒரு நூலில் எழுதியிருந்தார் அது வந்து திரு திருஷ்ய விவேகம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அது வந்து பிரகடன கிரந்தத்துல அதுவும் ஒரு பகுதியாக வருது இப்ப எப்படி இந்த ஆத்ம போதம் ஒரு பிரகடன கிரந்தத்துல ஒரு பகுதியாக வருதோ அது மாதிரி இங்க திரிக்திருஷ்ய விவேகம் அப்படிங்கிற ஒரு நூலும் பகவான் ஆதிசங்கரனுடைய அருமையான ஒரு விளக்க உரையோட ஒரு நூல் இருக்கு அந்த நூல் நம்ம ஏற்கனவே தமிழாக்கம் பண்ணி அதை கொடுத்துருக்கிறோம் அதை பற்றிய இது வெப்சைட்ல போய் எடுத்துக்கோங்க திரிக்திருஷ்ய விவேகத்தினுடைய அடிப்படையில பார்க்கும்போது இப்ப ஒரு விஷயம் இங்க இருக்கணும் அல்லது நடைமுறையில வரணும் அப்படின்னா அதற்கு ஐந்து விஷயங்கள் அவசியமாகிறது சொல்றாரு அதை வந்து சமஸ்கிருத்துல சொல்லும் அஸ்தி பாதி பிரியம் நாமம் ரூபம் அப்படிங்கிற ஐந்து விஷயங்களை சொல்றாரு அஸ்தி பாதி பிரியம் நாமம் ரூபம் அப்படிங்கிற ஐந்து விஷயங்கள் அப்ப இங்க அஸ்தி என்ன என்ன அப்படின்னு தமிழாக்கம் பண்ணும்போது இருப்பு அப்படின்னு அர்த்தம் பாதி அப்படின்னா பிரகாசம் அர்த்தம் பிரியம் அப்படின்னா விருப்பம் நாமம் என்றால் பெயர் ரூபம் என்றால் உருவம் இதுதான் இங்க ஐந்து விஷயங்கள் இந்த ஐந்து அம்சங்கள் மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது அப்பதான் நம்மளால புரிந்து முடியும் அதனுடைய இருப்புத்தன்மை அதனுடைய பிரகாசம் அதை பற்றிய ஒரு விருப்பம் அதனுடைய பெயர் மற்றும் அதனுடைய உருவம் ஆகிய இந்த ஐந்து விஷயங்களையும் நம்ம முன்னிறுத்தி கொண்டுதான் அந்த அம்சங்களை தான் வைத்துக் கொண்டு எதையும் தெரிந்து கொள்ள முடியும் அப்ப இந்த பிரம்மம் எப்போதும் இருக்கிறதுனால அதை பற்றி ஒரு இது தெரியணும் இல்லையா அதை எப்படிப்பட்டது தெரிந்து கொள்ளணும் இல்லையா அதுக்காக மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா அதை வந்து ஒரு நாம ரூபத்தில் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்றதுனால சாஸ்திரமே அது ரெண்டாக பிரிக்குது இப்போ அந்த சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு நாமத்தை இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் கொடுக்குது பிரம்மத்துக்கு அதுதான் சச்சித் ஆனந்தம் ஒரு விஷயம் அப்புறம் பிரம்மத்தை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கும் எப்படி பிரிக்குதுன்னா நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மம் என்று ரெண்டாக பிரிக்குது இப்போ நிர்குண பிரம்மம் அப்படிங்கிறது எது அப்படின்னா உருவமற்ற பிரம்மம் அதற்கு குணங்களே கிடையாது குணம்னா இங்க வந்து எது இப்படிதான் அப்படித்தானே அதை சொல்லவே முடியாது அது இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு ஏதாவது ஒரு குணம் இருந்தா சொல்ல முடியும் குணம்னா இப்ப வெப்பம்னா ஒரு குணம் இருக்கு குளிர்ச்சின்னு ஒரு குணம் இருக்குது அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி குணங்கள் வந்து அந்த நிர்குண பிரம்மத்திடத்துல இல்லை நிர்குண பிரமத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வார்த்தைகளால் விளக்க முடியாது அது உருவமற்றது அது குணங்கள் அற்றது அப்ப அது நிர்குணம் நிரஞ்சனம் நிர்மலம் நெரிசம் அப்படின்ட்டு பல பெயர்களால் அது அழைக்கப்படுகிறதுனால அது எதுவுமே சம்மந்தப்படவே முடியாது எதோ ஒப்பிடவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பிரம்மத்தை பேசுகிறோம் ஆனா அதை வந்து நம்ம திருப்பி புரியிற மாதிரி மக்களுக்கு சொல்லணும் அதனுடைய ஆற்றலை பத்தி சொல்லணுங்கும் போதுதான் அதை சகுன பிரம்மமாக மாத்துது சாஸ்திரம் அப்ப இங்க சகுன பிரம்மமாக எது வருது அப்படின்னு பார்த்தா அதுதான் அந்த பரமனுடைய ஆற்றல் பிரம்மத்தினுடைய ஆற்றல் என்பதாக புரிந்து வேண்டும் அப்போ இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் எல்லையற்ற ஒரு ஆற்றலாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டிருக்கின்றது அந்த மாற்றத்திலே பல்வேறு பெயர்களும் உருவங்களும் உண்டாகி கொண்டிருக்கின்றன அப்ப இப்படிப்பட்ட இந்த உருவ மாறுபாடுகளும் இந்த தோற்றங்களும் பெயர்களும் சகுன பிரம்மத்தினுடைய அடிப்படையிலே நம்மிடத்திலே நடைமுறையிலே இருக்கின்றது அப்ப இங்க பிரம்மத்தை இரண்டு விதமாக நம்ம வைத்து பார்க்கும் போது இங்கு சகுண பிரம்மமாக நமக்கு தெரிவது அந்த நிர்குண பிரம்மத்தினுடைய ஆற்றல் என்பதை நாம் இங்கு புரிந்து வேண்டும் அப்ப இந்த பிரம்மம் எப்போதும் இருப்பதினாலே அதை சத் என்றும் அது தானாகவே அறிவாய் இருந்து அனைத்தையும் உணர்ந்து கொண்டிருப்பதினாலே அதை சித் என்றும் மேலும் உணர்வாக உள்ள அது எப்போதும் இருப்பதினாலே அதற்கு வேறாக எதையும் தேடாமல் சதா சர்வ காலமும் அது ஆனந்தத்தை அழித்துக் கொண்டிருப்பதினாலே அதை ஆனந்தம் என்றும் அது எங்கும் இருப்பு கொண்டிருப்பதினாலே அதை அனந்தம் என்றும் இங்கு கூறப்படுகிறது அதுதான் சச்சித் ஆனந்தம் அப்படின்னு பேரு சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துனா சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்லலாம் ஆனந்தம் என்று சொன்னாலும் ரெண்டும் ஒன்னேதான் ஏன்னா எல்லையற்றதாக இருக்கிறது ஆனந்தம்னு சொல்றோம் அதை தெரிந்து கொள்ளுகின்ற போது ஒரு ஆனந்தம் என்றதாக சொல்றோம் அப்ப அதுதான் இங்க சத்து சித்து ஆனந்தம் சத்தாகிய சித்தாகிய அறிவின் மூலமாக அறியப்படுகின்ற பொழுது அங்க ஆனந்தம் உண்டாகின்றது அது எப்படி இருக்கிறதுன்னா அனந்தமாக இருக்கிறது எல்லையற்றதாக இருக்கிறது எங்கும் எதிலும் நீக்க மர என்பதை இங்கு சுட்டிக்காட்டுகிறார் அது எல்லா உயிர்களுக்குள்ளும் பரவி வியாபித்து உள்ளதாலும் மேலே வேறு ஒன்றும் இல்லை என்பதாலும் மேலே கூறப்பட்ட அந்த ஐந்து விஷயங்கள் இருக்கு இருப்பு பிரகாசம் விருப்பம் பெயர் உருவம் என்ற ஐந்திலே முதல் மூன்றும் பிரம்மத்தின் லட்சணங்கள் என்பதனாலே அது எந்த பெயரிலும் உருவத்திலும் உணர்வாக உள்ளதினாலே அது பிரம்மம் என்பதாக அறியப்பட வேண்டும் அப்போ அத மேலே இருக்கக்கூடிய மூன்று விஷயங்களை நிர்குண பிரம்மம் என்பதாகவும் இரண்டாவதாக வருகின்ற இரண்டு விஷயங்களை சகுண பிரம்மம் என்பதாகவும் இங்கு நாம் பிரித்து அறிய வேண்டும் என்பதாக சொல்றார் அப்ப இப்படி பிரித்து அறியும் போதுதான் இப்ப நமக்கு வந்து இந்த சகுண பிரம்மமாகிய இறைவன் ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான் இந்த உலகமாக பிரபஞ்சமாக விரிந்து காணப்படுகின்றான் அப்போ இப்ப இந்த சகுன பிரம்மத்தை வந்து நம்ம உதாசீனப்படுத்துவது கிடையாது மாயா சக்தியை வந்து நம்ம உதாசீனப்படுத்துவது கிடையாது ஏன்னா அது பரமனின் சக்தி நம்ம பரமனுடைய சக்தியை நம்ம எப்படி உதாசீனப்படுத்த முடியும் அதனால அதை வந்து சகுன பிரம்மமாக நம்ம வைத்துக்கொண்டு வழிபாடுகள் செய்யறோம் அதுக்கான பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் செய்யறோம் ஆனா உண்மையில அது என்ன அப்படின்னு பார்த்தா இது மாதிரி உயரிய ஆன்மீக பாடத்துக்குள்ள வேதாந்த பாடத்துக்குள்ள வரும்போது மட்டும்தான் அந்த சகுன பிரம்மம் என்பது இந்த மனம்தான் அப்ப இந்த மனதனுடைய தன்மையில அது எப்படி தோற்றமாகுது அப்படிங்கிறது அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில அந்த உருவ வேறுபாடுகள் மாறுபட்டு காணப்படுகிறது அந்த வேறுபாடுகள் எப்படின்னா கெட்டதாக பார்த்தாலும் அதே மனசுதான் காரணம் நல்லதாக பார்த்தாலும் அதே மனசுதான் காரணம் பேயாக பார்த்தாலும் அதே மனசுதான் காரணம் கடவுளாக பார்த்தாலும் அதே மனசுதான் காரணம் அப்ப இங்க உருவத்திலேயோ பெயரிலேயோ அல்லது நமக்கு ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள அடிப்படையிலேயோ நாம் எப்படியெல்லாம் பாவித்துக் கொள்கிறோமோ கற்பிதம் செய்து கொள்கின்றோமோ அந்த அடிப்படையிலே அந்த சக்தியானது வெளிப்பட்டு காணப்படும் இதுதான் மனதினுடைய ஏற்றி எண்ணங்கள் என்பதாகவும் சொல்லப்படுகிறது அப்ப அப்படிப்பட்ட இந்த சகுன பிரம்மம்தான் இந்த உலகமாக விரிந்திருக்கிறது அப்ப அப்படிப்பட்ட இந்த உலக விரிவில இங்க இருக்கின்ற இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை நம்ம எப்படி அணுகிறோம் எப்படி பாக்குறோம் எப்படி கையாளுகிறோம் என்பதில்தான் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமும் துக்கமும் அடங்கி இருக்கிறது அப்ப நம்முடைய புரிதல் தவறாக இருந்தா நம்முடைய வாழ்க்கையில துன்பமும் துயரமும் எப்பொழுது கவலையும் நிறைந்ததாக காணப்படுகிறது நம்முடைய புரிதல் நன்றாக இருந்தா நம்மளுக்கு ஆனந்தமும் அமைதியும் உண்டாகி விடுகின்றது அப்ப இந்த ரெண்டு விஷயமும் நம்ம மனதுல எந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கி கொண்டு வாழுகின்றோம் என்ற அடிப்படையில் தான் இங்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இருக்கின்றது என்பதையும் தான் சுட்டி காட்டுகிறார் அப்ப இங்க பிரம்மத்தை இரண்டாவது பிரிவா சொல்லி அந்த பிரம்மத்தினுடைய இருப்பு அஸ்தி அந்த பிரம்மத்தினுடைய பாதி பிரகாசம் பிரம்மத்தினுடைய பிரியம் அதை பற்றிய ஒரு விருப்பம் ஆகிய இந்த மூன்றும் திர்குண பிரம்மத்தை குறிப்பிடுவதாகவும் அடுத்து இரண்டாக இருக்கக்கூடிய நாமமும் ரூபமும் பெயரும் உருவமும் சகுண பிரம்மத்தை குறிப்பதாகவும் இங்கு சொல்லப்படுவதனால இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை பார்த்து அவைகளை உணரச் செய்வதற்கு ஒருவன் தேவை அவன் இருப்பதற்கும் முழுவதற் காரணம் பிரம்மமே என்பதால் கடைசி இரண்டு லட்சணங்களும் அந்த சகுண பிரம்மத்தை பற்றி வர்ணிக்கிறது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிர்குண பிரம்மத்தை வர்ணிக்கவில்லை சகுண பிரம்மத்தை வர்ணிக்கிறது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அவைகள் இரண்டும் பிரம்மத்தின் உதவியால் பார்க்கப்படும் மற்ற பொருட்களின் லட்சணங்களை அறிய உதவுகின்றது என்பதனாலே பிரம்மம் இல்லை என்றால் அவைகளை அறிய முடியாது என்பதனால்தான் பிரம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாமமும் ரூபமும் ஈஸ்வரன் அல்லது மாயை என்று அழைக்கப்படுகின்றன அப்ப இந்த ஐந்து விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் அஸ்தி பாதி பிரியம் நாமம் ரூபம் அதுல இருப்பு பிரகாசம் விருப்பம் என்பது நிர்குண பிரம்மமாகவும் இந்த உருவமும் பெயரும் கொண்டது வந்து சகுண பிரம்மமாகிய ஈஸ்வரன் என்பதாகவும் இங்க புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சகுன பிரம்மமாக ஈஸ்வரனுடைய உண்மைத்தன்மை எப்படி இருக்குதுன்னா ஒரு மாய என்பதாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு மாயா சக்தி என்பதாக புரிந்து வேண்டும் அப்ப இதையெல்லாம் அவர் சொல்லி என்ன புரிய வைக்கிறார்னா இப்ப தங்கம் என்கின்ற ஒரு மூலப்பொருள் இருப்பதனால்தான் அதனை கொண்டு அனைத்து வகையான ஆபரணங்கள் எல்லாம் செய்து அவைகளுக்கு ஒரு உருவத்தையும் ஒரு பெயரையும் நாம் வைக்க முடிகின்றது உருக்கி வளைத்து கைகளில் அணிவது போன்று செய்யப்பட்டால் அதை வளைகள் என்றும் மெளிதாக தட்டி நீட்டி கம்பி போன்று வடிவமைத்து அதில் வெவ்வேறு மணிகள் கோர்த்து அதை செய்யும் போது அதை மானை என்றும் பெயர் கொடுக்க முடிகின்றது அப்ப தங்கம் இல்லை என்றால் அந்த உருவமும் பெயரும் எப்படி இருக்க முடியாதோ அதுபோன்று இங்கு பிரம்மம் இல்லை என்றால் இங்கு சகுன பிரம்மமாகிய இந்த உலகமும் உருவமும் பெயரும் இருக்க முடியாது என்பதை சுட்டி அப்ப இங்கு இந்த உலகமாக விரிந்து காணப்படுகின்ற இந்த மாயா தோற்றம் இந்த ஈஸ்வரத்தன்மை என்பது அந்த நிர்குண பிரம்மமாகிய பிரம்மத்தின் அதிஷ்டானத்திலே தான் வெளிப்பட்டு காணப்படுகின்றது அதை சாஸ்திரம் எடுத்து சொல்லும் போது பிரம்மம் நிர்குண பிரம்மம் என்பதாக நமக்கு புரிய வைக்குது ஆனா நாம இதே பாடத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம மேல்நிலைக்கு வரும்போது அந்த பிரம்மன் என்கின்ற வார்த்தையை கூட நம்ம கொஞ்சம் விட்டுடணும் ஏன்னா அது வந்து ஒரு குழப்பத்தை கொடுக்கற வாரி இருக்கிறதுனால அதை பற்றி ஒரு புரிதல் தவறாக இருப்பதனால அந்த குழப்பத்துக்கு நம்ம போகாம இங்க எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்னா வார்த்தை ஜாலங்கள்ல சிக்காம அந்த தூய அறிவு தான் இங்க ஆன்மாதான் இருக்கிறது அது மட்டுமே சத்தியம் இந்த உலகம் என்பது மித்தியா அப்ப இந்த உலகமானது எப்படி இருக்கிறது என்றால் மனமாக இருக்கிறது மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு விஷயமாக காணப்படுகிறது அப்ப இந்த மனதிற்கு அதிர்ஷ்டானமாக எது இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அந்த தூய அறிவாகிய ஆன்மா இருக்கின்றது என்று புரிந்து வேண்டும் அதுதான் இப்ப நம்ம இந்த பாடத்திட்டத்துல கொஞ்சம் உயர்நிலைக்கு வந்ததுக்கான அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது அது நமக்கு புரியாத வரைக்கும் நம்ம இது மாதிரி விஷயங்களுக்குள்ள போயிட்டு இந்த கடவுள் உயர்ந்தவர் அந்த கடவுள் தாழ்ந்தவர் இவர் சிறந்தவர் அவரும் சரியில்லை அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சச்சரவு செய்து கொண்டு அதனாலதான் ஜாதிகளும் சமயங்களும் மதங்களும் உருவாக்கி இவ்வளவு பிரச்சனைகளை ஓடிக்கொண்டிருக்கிறது அப்ப இதை நம்ம எப்ப புரிந்து கொள்கிறோமோ அப்ப இதிலிருந்து நம்ம எல்லாம் வெளியே வந்துடுவோம் வெளியே வந்துட்டு இங்க இருப்பது ஒன்றே அது இறைவன் மட்டுமேன்னு புரிஞ்சிடுச்சுன்னா இங்க எதிர்காங்கன்னு சண்டை சச்சரம் வரப்போகுது ஒன்றும் வராது அப்ப இந்த புரிதல் நம்ம இடத்துல வருவதற்குத்தான் நமக்கு ஞானம் தேவைப்படுகிறது அந்த ஞானம் என்பது இது போன்ற ஆன்மவியல் பாடங்களை படிப்பதனால்தான் உண்டாகின்றது என்பதையும் இங்கு உபதேசிக்கின்றார் அப்போ அந்த வரமன் இருப்பதற்கு அந்த பிரம்மம் இருப்பதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய அதிஷ்டானத்துல இந்த பிரபஞ்சம் விரிந்து காணப்படுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவன் இந்த உலகமே பிரபஞ்சமே இருக்குது அப்போ அதனால பிரம்மமே சத்தியம் இந்த பார்க்கப்படும் பொருட்கள் எல்லாம் ஈஸ்வரன் அல்லது மாயை என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அந்த மாயைங்கிற வார்த்தையை வந்து சாஸ்திரம் கையாளுது அப்படின்னா அந்த ஈஸ்வரத்தன்மை என்பது சாஸ்வதமா இல்லை அது மூன்று விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறது ஈஸ்வரத்தன்மை எப்படி இருக்கிறதுனா படைக்கின்றது காக்கின்றது அழிக்கின்றது அப்ப இந்த முத்தொழிலையும் செய்து கொண்டே இருப்பதுனால ஒன்று படைக்கப்பட்டு இருந்து இல்லாமல் போகின்றது அப்ப இப்படி வந்து போகிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்ல முடியும் மாய என்றுதான் சொல்ல முடியும் மாயாவி எப்படி ஒரு தொப்பிலிருந்து ஒரு முயலை கொண்டு வந்த பிறகு நம்ம இடத்துல பார்ப்பதற்கு இருப்பது போலவே இருக்கு முயல் கொஞ்ச நேரத்தில் அந்த முயலை திரும்பி தொப்பிக்குள்ள போட்டு மறைச்சிட்டு அந்த தொப்பி இப்படி இப்படி திருப்பி ஆட்டி காட்டுறா அந்த முயலை பார்க்க முடியல ஆனா அதே தொப்பிக்குள்ள வெளியெடுத்தான் அப்ப மாயாவினுடைய இந்த மாயா லீலைகளை நம்ம பார்க்கும் நமக்கு ஆச்சரியமாகவும் ரொம்ப பிரமிக்கத்தக்கதாகவும் காணப்பட்டாலும் அது ஒரு மாயா வேலை என்பது நமக்கு தெரியுதா இல்லையா அது மாதிரி இந்த பிரம்மாண்ட உலகமும் நமக்கு பிரமிக்கத்தக்கதாகவும் பார்ப்பதற்கு ஆச்சரியமாகவும் இருந்தாலும் இது ஒரு மாயா வினோதம்தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் இங்க சுட்டி காட்டுகிறார் அதைதான் இந்த தங்கத்தோடையும் இந்த பானையோடும் வச்சு ஓமானவா நம்ம சொல்லிக்கிட்டே வராது பொதுவாக வேதாந்த பாடல எல்லாம் புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த ஓமானங்கள் அடிக்கடி எல்லாருமே எடுத்து கையாளுவாங்க அதை எல்லா மகான்களும் எடுத்துக்கொள்வார்கள் ஏன்னா அதுதான் எளிமையாக நம்மளால் புரிந்து முடியும் நம்முடைய உபயோகத்தில் இருக்கிற பொருட்களை வச்சு நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறார்கள் அப்ப இங்க என்ன சொல்ல வராருன்னா பார்ப்பதற்கு வளையலோ அல்லது கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கிற மணி மோதிரமோ கம்மலோ இவைகள் அனைத்தும் தோற்றத்தில் எப்படி இருந்தாலும் அவைகள் உருவாவதற்கு ஆதாரமாக அந்த தங்கம் மட்டுமே இருப்பதினாலே அவைகள் தங்கத்தை அன்றி வேறாக இருக்க முடியாது என்று எளிதாக கூறிவிடலாம் அதுபோல இந்த உலகமும் அதை சார்ந்த அத்தனை அனுபவங்களும் பிரம்மம் இல்லாது உணர முடியாத காரணத்தினாலே அவைகளும் பிரம்மத்திற்கு வேறாக இருக்க முடியாது என்றுதான் கூறியாக வேண்டும் என்பதாக இங்கு சுட்டி காட்டுகிறார் அப்ப தங்கம் தான் ஆதாரம் அந்த தங்கத்திலிருந்து வெளிப்பட்ட ஆபரணங்கள் எல்லாமே விதவிதமாக பார்ப்பதற்கு தோன்றினாலும் அவைகள் தங்கம் என்ற அதிஷ்டானத்தில் தான் காணப்படுகின்றன அது போல இங்கு உலகமாக நம்ம பார்க்கின்ற இத்தனை விஷயங்களும் உலக சுகங்களும் பார்க்கின்ற உருவமும் பெயர்களும் விதவிதமாக காணப்பட்டாலும் அவைகள் அந்த பிரம்மத்திற்கு வேறாக இருக்க முடியாது அந்த பிரம்மத்தின் அதிஷ்டானத்தில் அவைகள் இருக்கின்றன என்பதாகவும் இங்கு தெளிவுபடுத்தின ஆக நாம ரூபங்கள் நோக்கத்தில் அவைகளை பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் உண்மையாக தெரிகின்றது அதுவே அந்த நாம ரூபங்களுக்கு ஆதாரமான பிரம்மத்தை மட்டும் பார்த்தால் இந்த உலகம் உண்மையில் இல்லை தோன்றி மறைகின்றது ஆகவே இது மாயை என்பது நன்கு தெளிவாகின்றது என்று சொல்கிறார் அப்ப இதன் அடிப்படையில் தான் இந்த உலகம் உண்மை இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை மாயை என்று நம்ம விளக்கிவிடவும் முடியாது ஏன்னா பொதுவா மாயைங்கிற வார்த்தையை வந்து நிறைய பேருக்கு புரியுறதில்லை மாயை என்றால் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அது ஏதோ இல்லாத ஒன்று அப்படி என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அது இல்லாத ஒன்று என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அது தோன்றி மறைகின்றதே தவிர இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் ஆனது அதை வந்து சத்தியம் என்ற வார்த்தையும் உபயோகப்படுத்த முடியாது அசத்தியம் என்ற வார்த்தையும் உபயோகப்படுத்த முடியாது ஏன்னா சத்தியம்னா என்ன ஆயிடும் அது இருக்கின்றது எப்பொழுதும் சாஸ்வதமானது அப்படிதான் சத்தியம் என்று சொல்ல முடியும் அப்படியும் நம்ம அதை சொல்ல முடியாது சரி அதுவா இல்லவே இல்லை அது வரவே இல்லை என்று சொல்ல முடியுமா அப்படின்னா அசத்தியம் என்று சொல்லலாம் அப்படியும் சொல்ல முடியாது அதனாலதான் என்ன சொல்றாங்க மகான்கள் அதை சத்தியம் அசத்தியம் என்ற இரண்டு வார்த்தைகள்ல கொண்டு வந்து உள்ள நுழைக்காம அதை வந்து வித்தியா அல்லது மாய என்ற வார்த்தைகளை கொண்டு வந்து பெச்சுக்கிறாங்க அதனாலதான் அந்த பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த மாயா சக்தியை வந்து ஈஸ்வரன் என்பதாகவும் சொல்கிறார்கள் அப்படி சொல்லப்பட்ட அந்த ஈஸ்வரனுடைய காரியம் எப்படி இருக்குன்னா தோன்றி மறையக்கூடியதாக இருக்கிறது அதுதான் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலாகவும் இருக்கின்றது என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள் அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அதன் அடிப்படையில நாம் இந்த மந்திரம் என்ன சொல்ல வருது இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தா பிரம்மம் மட்டும்தான் சத்தியம் இந்த ஜகத்தானது மித்தியா என்பதாக உபதேசிக்கிறது ஆகவே ஒவ்வொரு சாதகனும் இதன் பொருளை நன்கு உணர்ந்து கொண்டு அதன்படி தன்னை தான் உணர்ந்து தன்மயமாக வேண்டும் என்பது மிக மிக அவசியமாகவும் இங்கு கூறப்படுகிறது என்பதாக சொல்லுகின்றார் அடுத்தது பத்தாவது ஸ்லோகம் யதா காஷோ ருத்திகேஷோ நனோ பாதிக்கோ தன்னாசே கேவலோ பவேத் இப்ப இந்த பத்தாவது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வராரு அப்படின்னா எங்கும் எதிலும் பறந்து விரிந்து நிறைந்து இருக்கின்ற ஒரே ஆகாயம் பார்ப்பதற்கு தோற்றத்தினாலே பிளவுபட்டது போல காணப்படுகின்றது அதுபோல எங்கும் எதிலும் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கின்ற ஈசன் தன்னில் எண்ணிலடங்காத உடல்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அவைகளுடன் ஒன்றாகவே இருக்கின்றான் ஆனால் பார்ப்பதற்கு பல பளவாக கொண்டிருக்கின்றான் அந்த உடல்களின் மறைவுக்கு பின்னும் அவன் மட்டுமே பூரண பொருளாக எப்பொழுதும் தனித்தவனாக இருந்து கொண்டே இருக்கின்றான் விளங்கிக் கொண்டே இருக்கின்றான் என்பதாகத்தான் இந்த பத்தாவது ஸ்லோகத்துல சொல்கின்றார் தனித்த அவன் தான் எப்பொழுதும் இருக்கின்றான் தனித்தவனாக எல்லா காலங்களிலும் அவன் மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றான் அதற்கு என்ன ஓமானத்தை சொல்றாருனா எந்த ஆகாசோ ஹிருத்திகேசோ அந்த ஆகாசம் எப்படி பறந்து எல்லையற்று விரிந்து எங்கும் நிறைந்திருக்கின்றதோ ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆகாசம் இங்குறது நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது ஒரு பிளவுப்பட்டது போல காணப்படுகிறது ஏன் பிளவுப்பட்டது போல காணப்படுகிறதுனா நம்முடைய எல்லைக்குள்ள ஒரு ஆகாசத்தை பார்க்கிறோம் அதுதான் ஆகாசம் என்பதாக நம்ம நினைக்கிறோம் இன்னொரு எல்லைக்குள்ள இன்னொருத்தர் ஆகாசத்தை பாக்குறாரு அதுதான் ஆகாசம் என்பதை அவர் நினைத்துக் கொள்கிறார் ஆகாசத்தை இந்த மாதிரி பிரித்து வைத்துக் கொண்டிருக்கோம் எப்படி எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு தெரியாதனால அதுக்கு எல்லையும் புரியாதனால அதுக்கு ஒரு பவுண்டரிய நாமளே கிரியேட் பண்ணிருக்கோம் இங்கதான் தொடங்கும் இங்கதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கற்பனைகள்லயும் இருக்கிறாங்க அப்ப அதையெல்லாம் அவர் சுட்டி காட்டி மேலும் அந்த ஆகாசங்கிற வார்த்தையினுடைய உண்மை பொருளை வந்து நிறைய பேர் உணராம இங்க வானில் தெரியக்கூடிய அந்த நீல நிறத்தை வைத்துக் கொண்டு ஆகாசம் என்பதாகவும் புரிந்து கொள்கிறார்கள் அப்புறம் இந்த மேகங்களை பார்த்து ஆகாயம் என்பதாகவும் புரிந்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி அப்ப இங்க எப்படிப்பட்ட நிலையிலே பிரம்மம் இருக்கிறது அப்படின்னா அது பார்ப்பதற்கு பலவாறாக பலவிதமான உடல்களிலே எண்ணிலடங்காத உடல்களிலே இருப்பது போல காணப்பட்டாலும் அது பூரணமா இருக்கின்றது அது எங்கும் எதிலும் எல்லையில்லாமல் நிறைந்திருக்கிறது என்று இந்த பத்தாவது சோகத்துல சுட்டி காட்டுகின்றார் அதற்கு அவர் என்ன உதாரணம் சொல்றாருன்னா ஒரு பொருளானது பல்வேறு பொருள்களின் சேர்க்கையினாலே அது வேறு வேறு உருவத்தை அடைந்து அதன் வாயிலாக அது வேறு மாதிரியாக காணப்படுவதை இங்கு உபாதி என்று சொல்றோம் இப்ப உபாதி அப்படின்னா அது என்னன்னா பல விஷயங்களுடைய ஒட்டுமொத்த சேர்க்கை தான் உபாதி அந்த உபாதினா எப்படி புரிந்து கொள்ளலாம் உதாரணம் ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்டா களிமண்ணால் செய்யப்பட்ட பானைகளை வேணா புரிந்து கொள்ளலாம் ஏன்னா மண்ணுதான் முக்கிய மூல காரணமா இருக்கு ஆனா அந்த மண்ணோட நம்ம என்ன பண்றோம் தண்ணியை சேர்ந்து குழப்பி களிமண்ணை வந்து ஒரு இதாக பண்ணி அப்புறம் அதை உரண்டை உரண்டியா பண்ணி அதுல இருந்து நிறைய விதவிதமான பானைகளும் விதவிதமான வடிவங்களில் தட்டு டம்ப்ளர் கோடம் அப்படின்லாம் செய்கிறோம் அப்படியே இந்த உபாதிக்கிற விஷயத்துக்கு இந்த பானை எப்படி ஒரு உதாரணமாக இருக்கிறதோ உடலாக காணப்படுகிறதோ அது மாதிரி பஞ்சபூதங்களால் ஆன இந்த மனித உடலையும் நம்ம உபாதி என்று சொல்லலாம் அதுதான் உபாதிங்கிறதுக்கு விளக்கம் உபாதின்னா என்னன்னா பல பொருட்களின் கூட்டு உண்டான ஒரு தோற்றம் ஒரு வடிவம் அதைத்தான் உபாதி என்று சொல்கிறோம் அப்ப அப்படிப்பட்ட இந்த நம்ம மனித உடல் கூட எப்படி வந்திருக்குதுன்னா பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கையினாலே இந்த உடலானது வந்திருக்கிறது இதைத்தான் உபாதி என்று நாம் புரிந்து வேண்டும் அப்போ அந்த உபாதியாகிய விஷயத்துல அத்தகைய அந்த பொருள்களின் சேர்க்கையினாலே அந்த மூலப்பொருள் மறைக்கப்பட்டு அவை வேறாக தோன்றுவதை தடுத்து அதை உள்ளதோ உள்ளபடியே பார்ப்பதற்கு அதனுடன் சேர்ந்திருக்கும் மற்ற பொருட்களை நீக்க வேண்டும் அப்ப என்ன நடக்கும் இப்ப கிழிஞ்சலில் வெள்ளி தடுக்க அதன் மேல்படும் ஒளியை அகற்ற வேண்டும் அவ்வாறு சூரியனை மேகம் மறைத்துக் கொண்டிருந்தால் அந்த மேகம் விலக வேண்டும் அப்போது மட்டும்தான் அந்த மூலப்பொருளின் உண்மை சுரூபத்தை நாம் அறிய முடியும் என்பதாக இங்க சுட்டிக்காட்டுகிறார் ஏற்கனவே இதற்கு நிறைய உதாரணங்களை கொடுத்திருக்காரு ஏன்னா அந்த வந்து நம்ம எப்ப தெரிந்து கொள்ள முடியும் அந்த மூலப்பொருளால் வெளிப்பட்ட மற்ற பொருட்களின் சேர்க்கையிலே உண்டான வடிவத்தையும் பெயரையும் வைத்துக் கொண்டு அந்த உபாதிகளை உண்மை என்பதாக நாம் பாவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனா அந்த உபாதியை உண்மை கிடையாது அந்த உபாதியினுடைய மூலம் எதுன்னு தெரிந்து கொள்றதுதான் இங்க உண்மையான விஷயம் அப்ப இப்ப நம்ம வந்து பலவிதமான பானைகளை பார்த்து இது குடம் அது தட்டு அது தம்பளர்னு சொன்னாலும் அதனுடைய மூலம் வந்து மண்ணுதான் அப்படின்னு தெரிந்து கொண்டா அந்த வேற்றுமைகள் மறைந்து விடும் அது மாதிரி ஆபரணங்களை பார்த்து இது மோதிரம் அது வளையல் அது கம்மல் என்று சொன்னாலும் அதனுடைய மூலத்தை பார்த்தால் அது தங்கம் என்று தெரிந்து கொண்டால் அந்த வேற்றுமைகள் மறைந்து விடும் அது மாதிரி இங்க கிழிஞ்சலை பாத்துட்டு வெள்ளி என்று நினைக்கும் அந்த வெள்ளிங்கிற தன்மை எப்பொழுது மறையும் அதனுடைய மூலம் கிழிஞ்சல் என்று தெரிந்து அந்த வெள்ளி என்ற விஷயம் மறைந்து விடும் அப்படி எல்லாமே இந்த மூலத்துக்கு போய் பார்க்கணும் அப்பதான் அதனுடைய உண்மை தன்மை நமக்கு தெரியும் அதே மாதிரி சூரியனே இல்ல மேகம் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால சூரியனை காணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அந்த மேகம் விளங்குன உடனே அந்த சூரியன் மீண்டும் காட்சி போல அந்த மூலம் அங்கேயேதான் இருக்குது ஆனா அது இல்லாமல் போவதற்கு எது தடையாக இருக்கிறதுன்னா மேகம் மறைக்கப்பட்டதுனால சூரியன் பார்க்க முடியவில்லை அது மாதிரி இங்க பிரம்மம் பார்க்க முடியாம இருப்பதற்கு என்னன்னா இங்க அஜானம் மறைக்கப்பட்டது பிரம்மத்தை அங்க வந்து சூரியனை மேகம் மறைக்குது இங்க வந்து நம்முடைய அறியாமை பிரம்மத்தை மறைக்கின்றது அப்ப நம்ம இடத்துல இருக்கிற அறியாமை என்ன அப்படின்னா இந்த உலகம் தான் நம்ம இடத்துல ஏற்று மிகப்பெரிய அறியாமையாக பார்க்கப்படுகிறது அப்ப இந்த உலகம் என்ற ஒரு விஷயத்துல போய் நம்ம சிக்கிக்கிட்டதுனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விசய சுகங்களை நம்ம உண்மை என்று நம்புவதுனால இதுல ரொம்ப ஆழமாக சிக்கி கொண்டிருக்கிறதுனால பிரம்மம் தெரியல அப்ப இந்த உலகம் தெரியுது அப்ப உலகம் எப்போ இல்லாம போகுமோ அப்பதான் பிரம்மம் தெரியும் அப்ப இந்த பானை இந்த தட்டு இந்த தம்ளர் எல்லாம் எப்போ இல்லாம போகுமோ அப்ப மண்ணு மூலம் தெரியும் அதே மாதிரி வளையல் கம்மல் மோதிரம் எல்லாம் எப்ப இல்லாமல் போகுமோ அப்ப தங்கம் தெரியும் அப்ப இதுதான் உதாரணம் இதெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறாருன்னா அந்த மூலத்திலிருந்து வெளிப்பட்ட பொருள்களை பிடித்து கொண்டிருக்கிறோம் ஆனா மூலத்தை மறந்து விட்டோம் மூலத்தை அறியாமல் இருக்கட்டும் அந்த பொருட்கள் மேல் இருக்கிற ஈர்ப்புனால மூலத்தை விட்டுடுறோம் தங்கத்தினால் செய்யப்பட்ட மோதிரம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா தங்கத்தை விட்டுட்டேன் தங்கத்தினால் செய்யப்பட்ட கம்மல் பிடிச்சிருக்கு ஆனா தங்கத்தை விட்டுட்டேன் ஆனா அந்த தங்கம்ங்கிறது எப்ப தெரியும் அதனுடைய மதிப்பு விற்பனைக்கு போகும்போதுதான் அந்த மோதிரத்துக்கோ கம்மலுக்கோ மதிப்பு கொடுப்பது கிடையாது அந்த தங்கத்திற்கு தான் மதிப்பு கொடுக்கின்றார்கள் அப்ப அது மாதிரி இங்க உலகமாக நமக்கு தெரிந்து கொண்டிருக்கின்ற வரைக்கும் பிரம்மத்தின் மதிப்பு நமக்கு தெரியாது ஆனா எப்ப நமக்கு இந்த விசாரத்துக்குள்ள வந்து இந்த விவகாரங்கள் எல்லாம் நம்ம விசாரித்து பார்க்கும் போது இந்த உலகம் என்பது பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது இது எல்லாம் தோற்றம் நாம ரூபங்கள் உண்மை கிடையாது அப்ப இதற்கு அதிஷ்டானம் பிரம்மம் மட்டுமே என்று புரிந்து அந்த மூலத்தை நம்ம உணர்கின்ற பொழுது அதனுடைய மதிப்பு நமக்கு தெரிய வரும் என்பதையும் இங்கு சொல்லுகின்றார் அப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து பறந்து விரிந்து இருக்கும் ஆகாயம் ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக காணப்படுகின்ற விஷயத்தை சுட்டிக்காட்டி அந்த ஆகாயத்தின் தன்மையை விளக்குகிறார் அந்த பிரம்மத்தின் தன்மையை விளக்குகிறார் இங்கு ஆகாயம் என்று கூறப்படுவது நம் தலைமையில் காணுகின்ற நீள நிறத்தில் உள்ள வெட்ட என்ற வெளியை பற்றி இங்கு சொல்லவதில்லை நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கும் இந்த பூமி போன்ற பல கோள்களை சூழ்ந்திருக்கின்ற வெற்ற இடத்தை குறிப்பதாக கொள்ள வேண்டும் என்பதாகவும் இங்கு தெளிவுபடுத்துகின்றார் அப்ப இந்த ஆகாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போனோம்னா எப்படி புரிந்து வேண்டும்னா நம்ம தலைய தூக்கி பார்க்கும்போது தெரியக்கூடிய இந்த நீல வானத்தை போய் ஆகாயம் என்று சொல்லக்கூடாது அது வந்து ஒரு பவுண்டரிக்குள்ள வந்துடும் ஏன்னா நாம் இருக்கிறப்போ அது தெரியும் ஆனா உண்மையில் ஆகாயம் என்பது என்னன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே மிதக்கி கொண்டிருக்கிற அந்த வெளியை சொல்கிறார் அதுதான் ஆகாயம் என்பதாக புரிந்து வேண்டும் அப்ப அந்த ஆகாயங்கிறது என்னன்னா இந்த ஹோல் யூனிவர்ஸல்லே மிதக்கிட்டு இருக்கு அதுல தான் மிதக்கிட்டு இருக்கு அப்ப அந்த யூனிவர்சல்ல கேலக்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அறிவியல் பூர்வமாக கேலக்சின்னு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சூரிய மண்டலத்தை சுற்றி ஏகப்பட்ட கோள்கள் சுற்றி அந்த சூரியனை மையம் கொண்டு அந்த கோல்கள் சுற்றி வந்தாலும் அந்த பால்வெளி மண்டலம் என்பது அந்த வெளியிலே வெட்ட வெளியிலே மிதந்து கொண்டிருக்கிறது அப்ப அது மாதிரி ஒரு பால்வெளி மண்டலம் தான் இருக்குதாண்ணா இல்ல பல ஆயிரக்கணக்கான பால்வெளி மண்டலங்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்றது இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் அப்ப இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் நாம் இந்த பூமிங்கிற ஒரு பந்துக்குள் இருந்துட்டு நம்ம இந்த உலகத்தை பார்க்கும் நமக்கு இது பிரம்மாண்டமாகவும் அதிசயத்தக்கதாகவும் ஆச்சரியப்படத்தக்கதாகவும் இருக்கின்றது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியப்படக்கூடிய இந்த விஷயத்திற்கு ஆதாரமாக எது இருக்கிறது என்பதை நம்ம மூலத்தை அறியாமல் இந்த உலகத்திலேயே மயங்கி கொண்டிருக்கின்றோம் இப்ப நம்முடைய ஆராய்ச்சியெல்லாம் என்னன்னா இப்படி பிரம்மாண்டத்தை பார்த்து மயங்கி அதுல இந்த யூனிவர்சல் எங்க இருக்குது இந்த கேலக்சி எப்படிப்பட்டது அதுல நம்முடைய சூரியன் எங்க இருக்குது நம்ம சூரியனை சுற்றி எத்தனை கோள்கள் சுற்றி அதுல சனி கிரகம் எங்க இருக்கு செவ்வாய் கிரகம் எங்க இருக்கு அதை பற்றி ஆராய்ச்சி நம்ம இடத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது தவிர இத்தனை விஷயங்களுக்கும் ஆதாரமான அந்த அறிவை அந்த ஆன்மாவை அறிந்து கொள்வதற்கான ஆராய்ச்சி யாரிடத்திலும் காணப்படவே இல்லை அது முழுமையாக விஞ்ஞானிகள் இடத்தில் சுத்தமாக இல்லை மெய்ஞானிகள் மட்டும்தான் அந்த விஷயத்திலே ஆராய்ந்து பார்க்கிறார்கள் அப்ப இந்த பாடத்திட்டத்துக்குள்ள நம்ம வந்து நாம இங்க ஆழமாக புரிந்து வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இங்க தோன்றி மறையக்கூடிய இந்த உலக விவகாரங்களை உண்மையாக பார்த்து கொண்டு இதுல ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறதெல்லாம் வீண் வேலை வெட்டி வேலை என்பதாக சுட்டி காட்டுகிறார்கள் மகான்கள் ஏன்னா இதுக்கு ஆதாரமான மூலத்தை நீ பிடிச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து போகக்கூடிய விஷயங்கள் தானே இதுல ஏன் நீ ஆர்வத்தை காட்டணும் சுவாரஸ்யத்தை காட்டணும்னு சொல்றாரு ஏன்னா நாமளும் அதை வந்து உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் நல்லாவே நமக்கு புரியும் ஏன்னா இங்க மண்ணு மட்டும்தான் மூலம் அந்த மண்ணானது என்றைக்கும் அழிவுக்கு உட்படல அது அப்படியே இருக்குது ஆனா அந்த மண்ணை பானையா மாத்தின பிறகுதான் நமக்கு கையாளக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் அதனுடைய உபயோகத்திற்கு பல வகைகளிலே பயன்பட்டாலும் அந்த பானையோ டம்ளரோ சொம்போ குடமோ எதுவானா இருக்கட்டும் அந்த மண்ணினால் செய்யப்பட்ட பானைகள் ஆனால் அது உடைந்து விட்டா அதனுடைய உபயோகம் நமக்கு வீணாக போய்கிடுறது பயனற்றதாக போய்விடுகிறது கடசில அந்த மூலம் என்ன மண்ணுதான் அந்த மண்ணுக்கு அது திரும்பி விடுகிறது அப்ப தற்காலிகமாக நமக்கு உபயோகத்துக்கு வந்து போகின்ற அந்த பானையோ குடமோ அந்த சொம்போ தட்டோ பயன்பாட்டில் இருப்பதனால அதன் மீது நாம ஒரு அலாதி பிரியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அது சாஸ்வதம் அல்ல அது தோன்றி மறையக்கூடிய பொருள் ஆனால் அதற்கு மூலம் மண்ணுதான் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை தெரிந்து கொண்டவன் அந்த தோன்றி மறையக்கூடிய பொருள் மீது பற்று வைக்க மாட்டான் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அப்ப நம்முடைய மனசு என்ன பண்ணதுன்னா பொருள்களை பற்று வைக்கும்போது கூட அது மண்ணு தானே அதுக்கு வேல்யூ கிடையாது ஏன்னா மண்ணுங்கிறது ஒரு அற்ப பொருளாக பாக்குது மனசு அது எங்க வேணா எடுத்துக்கலாம் இல்லையா எப்பவும் கிடைக்கக்கூடிய பொருள் அது எங்க வீட்டு கிடைக்கும் உங்க வீட்டுக்கு முன்னாடி கிடைக்கும் அதனால அதுல செய்யப்பட்ட பானைக்கு பெரிய மகத்துவமோ மதிப்போ கிடையாது ஆனா தங்கம் அப்படி இல்லை அது எங்கேயோ ரொம்ப ரேரா கிடைக்குது பூமியில ஏதேனும் ஒரு பகுதியில கிடைக்குது அந்த உலோகத்தை எடுத்து அதிலிருந்து செய்யப்பட்ட நகைகளை பார்க்கும் போது நமக்கு வந்து இப்போ செயின் பிடிச்சிருக்குது கம்மல் பிடிச்சிருக்குது மோதிரம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதனுடைய உலோகத்தை நம்ம ஒரு ஆபரணங்களாக செய்து நம்ம அணிகலன்களாக அணிந்து கொண்டிருக்கிறோம் அது எதுக்காக நம்ம அதை அணிந்து கொண்டு அதனுடைய மதிப்பை கூட்டி வைத்திருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய விலையை வைத்துக்கொண்டு அது மண்ணோட ஒப்பிடும்போது மண்ணு இலவசமா கிடைக்குது ஆனா இதுவும் பயங்கர விலை கொடுத்து வாங்குறோம் அப்ப என்ன பண்ணுது மனசு அந்த பொருளை பணத்தினுடைய அடிப்படையில மதிப்பீடு செய்யுது அப்படி மதிப்பீடு செய்யும் போது அதனுடைய மூலத்தை கவனிச்சு பார்த்ததுன்னா அந்த மண்ணேதான் இந்த மண்ணும் இந்த மண்ணை வந்து நம்ம விலை மதிப்பு கூட்டு பொருளா மாத்திட்டோம் அந்த மண்ணை நாம அப்படி செய்யாதனால அதுக்கு மதிப்பு இல்லாம இருக்குது ஏன்னா அது எங்கும் கிடைக்குது இது எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்குதுங்கிறதுனால அதுக்கு மதிப்பு கூட்டி மனசு என்ன பண்ணுது இதை தான் விலை உயர்ந்த பொருளாக பார்த்து அதுல சிக்கிக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் நம்ம விசாரணை பண்ணி பார்க்கணும் ஏன்னா இப்ப இங்க உலகத்துல கிடைக்கக்கூடிய அத்தனை உலோகங்களும் சரி வைரம் வைடூரியம் மாணிக்கம் மரகதம் அப்படின்னு எத்தனை விலை உயர்ந்த கற்களாக இருந்தாலும் சரி இரும்பு முதல் கொண்ட உலோகங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த மண்ணுக்குள்ள தான் கிடைக்குது மண்ணுக்குள்ள இருந்தா எடுக்கிறோம் அப்போ மண்ணுக்குள்ளேருந்து எடுத்து பயன்பாட்டுக்கு வரும்போது சாதாரண பானையாக இருந்தால் மதிக்க மாட்டேங்கிறோம் அதுவே தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு குடமாக இருந்தால் மதிக்கிறோம் ஏன்னா தங்கத்தினால் செய்யப்பட்ட குடத்தினுடைய விலை மதிப்பு கூடுதலாக இருக்கு மண்ணினால் செய்யப்பட்ட பானையினுடைய விலை மதிப்பு அற்பமாக இருக்கிறது அப்ப இந்த ரெண்டுக்கும் என்ன காரணம் அப்படிங்கறத ஒரு சராசரி மனிதனா பார்க்காம ஒரு சுய அறிவு ஒரு புத்திசாலியாக நம்ம விசாரித்து பார்த்தோம்னா இது நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்களாகத்தான் பார்க்கப்படுதோம் ஏன்னா இந்த பொருளை வந்து விலை கூட்டி மதிப்பு கூட்டி நம்ம அதுக்கு விலையை உயர்த்தி வச்சுக்கிட்டோம் அந்த பொருளை நம்ம சாதாரணமா வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்ப மனசு தான் இந்த மாதிரி ஒப்பீடு செய்யுது இது சாதாரண மண்பான இதுக்கு மதிப்பு கிடையாது அது தங்கப்பான அதுக்கு மதிப்பு இருக்குது அப்படின்ட்டு மதிப்பை எப்படி நம்ம அளவீடு செய்யறோம் அடிப்படையில அடிப்படையில பொன்பானையாக இருக்கட்டும் அதற்கு மூலம் என்னன்னு நீ பாத்தியான்னு கேக்குது அப்ப மண்பானையாக இருந்தாலும் பொன்பானையாக இருந்தாலும் அதற்கு மூலம் என்னன்னு நம்ம புடிச்சுட்டோம் அப்படின்னா அதற்குத்தானே உண்மையில் மதிப்பு இருக்கிறது அந்த மதிப்பை நம்ம விட்டுட்டு அற்பமாக அழியக்கூடிய பொருட்களிலே மதிப்பை வைத்துக் கொண்டு பாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தான் இங்கு மகான்கள் சுட்டிக்காட்டி பலவிதமான ஓமானங்களும் உதாரணங்களும் நமக்கு கொடுத்து எப்படியாவது நமக்கு அந்த மூலத்தை காட்டி கொடுத்து விட வேண்டும் புரிய வைத்து விட வேண்டும் என்பதற்காக முயற்சி மேற்கொள்கிறார்கள் அப்ப இத நம்ம நல்லா புரிந்து கொண்டோம்னா நம்மள மாதிரி இந்த பாதையில வருகின்ற புத்திசாலித்தனத்திலே மேலோங்கிய விவேகிகளாக இருக்கின்ற இந்த விசார மார்க்கத்திலே பயணிக்கின்றவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தை எப்படி பார்ப்பாங்க இங்க ஒண்ணும் இல்லை இதெல்லாம் தோன்றி மறையக்கூடிய விஷயம் இதுல வந்து எதெல்லாம் போய் பற்று வைப்பேன் தங்க குடமா இருந்தாலும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் மண் குடமா இருந்தாலும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் ஆனா என்றும் அழியாத மூலம் ஒன்று இருக்குது சத்தியம் அதுதான் நித்தியம் நான் பிடித்துக் கொள்கிறேன் என்று பிடித்துக் கொள்வாங்க அதைத்தான் இங்க செய்ய வேண்டும் அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக மகான்கள் இத்தனை ஓமானங்களை நமக்கு சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க அதே மாதிரி இந்த ஆகாய ஓமானத்தை சொல்லும் நம் முன்னால் ஒரு குடமோ அல்லது ஒரு பானையோ வைக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பானையை சுற்றிலும் உள்ள ஆகாயத்திற்கும் பானையின் உள்ளே உள்ள ஆகாயத்திற்கும் ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் சுற்றிலும் உள்ள ஆகாயம் எங்கும் பறந்து விரிந்து இருக்கின்ற ஆகாயமே பானையின் உள்ளே உள்ள ஆகாயமாக இருக்கின்றது ஆனால் பானையின் உள்ளே இருக்கின்ற ஆகாயம் வந்து ஒரு குறுகி ஆகாயம் என்பதாகவும் பானைக்கு வெளியே இருக்கின்ற ஆகாயம் பரந்த ஆகாயமாக இருக்கிறது என்பதையும் எது முடிவு செய்து இதே மனசு தான் அதை பிரிச்சு பார்க்குது ஆகாயத்தை ஒரு வடிவத்தினுடைய அமைப்பை வைத்துக் கொண்டு பிரிச்சு பார்க்குது அப்போ அந்த வடிவம் என்பது நம்மால் உண்டாக்கப்பட்டது அந்த வடிவம் தான் இந்த ஆகாயத்தை துண்டாக்குகின்றது துண்டிக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்றார் அப்ப இங்க என்னன்னா ஒரு பானைய மண்ணினால செஞ்சாலும் சரி பொண்ணுனால செஞ்சாலும் சரி அது இந்த ஆதாயத்தை பிரித்து விடுகிறது அப்ப பிரித்து என்ன ஆகுது மண்ணு குடத்துக்குள்ள இருக்கிறது கட ஆகாசம் என்றும் மண் குடத்துக்கு வெளியே இருக்கின்றது மகா ஆகாசம் என்றும் நம்ம பிரித்து பார்க்கிறோம் இது மனசு செய்ற சேஷ்ட ஆனா அந்த வடிவமும் சாஸ்வதம் கிடையாது அது நிலையாற்று அந்த வடிவம் இப்போது இருக்கும் நாளைக்கு அது அழிஞ்சிடும் உடஞ்சிடும் பானை உடஞ்சதுன்னா அந்த வடிவம் காணாம போய் அந்த பானைக்கு உள்ளே இருக்கின்ற ஆகாசமும் பானைக்கு வெளியே இருக்கிற ஆகாசமும் எப்பொழுதும் போல இருந்து கொண்டே இருக்கும் அங்க ஒன்றாவதும் கிடையாது பிரிவதும் கிடையாது ஆனால் அது பிரிவதாக பார்ப்பது மனதின் கற்பிதம் மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட அஜ்ஞானம் அறியாமை என்பதை சுட்டி காட்டுகிறார் அப்ப அதனால் இந்த பானை உடைந்து அதன் உள்ளே உள்ள ஆகாயம் வெளியே உள்ள ஆகாயத்துடன் ஒன்றாக கலந்து விடுகின்றது என்று கூற முடியுமா என்றால் அப்படியும் கூற முடியாது நன்றாக யோசித்து பாருங்கள் என்கிறார் அப்போ எங்கும் எதிலும் பறந்து விரிந்து உள்ள ஆகாயம் இப்படி ஒரு பானையின் சேர்க்கையினாலே துண்டாக்கப்பட்டது போல தெரிவது எதனால் என்று நாம் கொஞ்சம் விசாரித்து யோசித்து பார்க்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் அதே மாதிரிதான் நம்ம வானலாவ ஒரு கட்டடத்தை கட்டுவதனால அந்த வெளியினுடைய அளவு குறைந்து விடுமா அப்படின்னா அப்படியும் குறைந்து விட வாய்ப்பே இல்லை ஒரு பொருளின் இருப்போ இல்லாமையோ அந்த வான வெளியை எந்த விதத்திலும் பாதிப்பது கிடையாது பாதிப்பது இல்லை என்பதாக சொல்கிறார் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பேர் அண்டத்திலே இந்த ஹோல் யூனிவர்சல் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய இருப்போ அல்லது மறைவோ அந்த ஆதாயத்தை எந்த விதத்திலும் பாதிப்பது கிடையாது என்று நன்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்ல வருகிறார் அப்ப இந்த ஆதாய ஓமானத்தை ஒப்பீடு செய்து எப்படி சொல்ல வரார்னா இப்ப இந்த யூனிவர்சல்ல ஒரு கேலக்சி உண்டாகுது அந்த கேலக்சியில ஒரு சூரிய மண்டலம் இருக்கு அந்த சூரிய மண்டலத்தை சுற்றி ஏகப்பட்ட கோள்கள் சுற்றி அதுல பூமி என்ற ஒரு பந்து இருக்கின்றது அந்த பூமி என்ற பந்திலே நம்மை போன்ற மனிதர்களும் மற்ற ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழலே பல மனிதர்கள் இறந்து விடுகின்றார்கள் பல மிருகங்கள் இறந்து விடுகின்றன பல மனிதர்கள் பிறக்கின்றார்கள் பல மிருகங்கள் பறவைகள் பிறக்கின்றன அப்ப இந்த வேறுபாடுகள் தோன்றி மறைகின்ற மாறுபாடுகள்னால ஆகாயத்திற்கு ஏதாவது பாதிப்பு வந்து ஆகாயத்துக்கு ஏதாவது மாற்றம் நிகழ்ந்து விடுமா நம்ம விசாரணை பண்ணி பார்த்தோம்னா ஒரு மாற்றமும் நடக்காது இங்க வருவதும் போவதாரங்கள் தானே தவிர இதற்கும் ஆதாயத்திற்கும் சம்பந்தமே கிடையாது அப்ப இந்த ஆதாயம் இதனால் பாதிக்கப்படுவதே கிடையாது என்ற அந்த ஆதாயத்தை ஒப்பிட்டு பிரம்மத்தை இங்கு ஒப்பிட்டு செய்து காட்டுகிறார் அப்ப அப்படி பார்க்கும்போது அந்த எல்லையற்ற பிரம்மத்தை இந்த மாதிரி விவகாரங்களுக்குள்ள போய் நம்ம சிக்கிக்கொண்டு நம்மால் ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படைகளை அதை பிரித்து பாகுபடுத்தி இது உயர்ந்தது அது தாழ்ந்தது இதுதான் சரியானது அது போலியானது என்று நாம ஏற்று வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையில பிரித்து பார்ப்பதெல்லாம் மனதின் இருமைகள் மனம் உண்டாக்கி கொண்ட விஷயங்கள் விஷய சுகங்கள் என்பதாகவும் இங்க சுட்டி காட்டுகின்றார் அப்ப அது மாதிரி இந்த படைப்புல இந்த பிரபஞ்சத்துல இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் நல்லவைகள் கெட்டவைகள் என்ற இருமைகளிலே நம்மிடத்திலே ஏற்றி வைக்கப்பட்டு அதன் வாயிலாக மனதிலே நாம சிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம தீர விசாரித்து பார்க்கும் போது அதனுடைய உண்மை தன்மை நமக்கு புரிய வரும் என்பதையும் அப்ப இந்த ஆகாயத்தை வைத்துக் கொண்டு அந்த பரமனை நாம ஒப்பீடு செய்யும் போது அந்த பரமனை எதனாலும் பிரிக்க முடியாது இணைக்க முடியாது அது எப்பொழுதும் போல எங்கும் எதிலும் யாபித்து இருக்கின்றது ஆனால் அந்த பரமன் நமக்குள்ளே வருகிறான் வெளியே போகிறான் வெளியே இருக்கிறான் உள்ளே வந்து விட்டான் அப்படின்லாம் சொல்வது நம்முடைய அஜ்ஞானம் அறியாமை என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது பானைக்குள்ளே எப்படி ஆகாயம் வருவதும் இல்லை போவதும் இல்லையோ அது மாதிரி நமக்குள்ளே அந்த அறிவு வருவதும் இல்லை போவதும் இல்லை அந்த அறிவு மட்டும்தான் இருக்கிறது இங்கு வருவதும் போவதும்மாக காண்பது எல்லாம் உபாதிகளாகி இந்த உடல்கள் என்பதாக புரிய வைக்கின்றார் அப்ப இப்ப நல்லா புரிந்து கொள்ளணும் உபாதி என்ற இந்த உடல் தான் வந்து போகின்றதே தவிர அந்த அறிவு எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் சாஸ்வதமாய் சத்தியமாய் இருந்து கொண்டே இருக்கின்றது என்று ஆழமான விஷயத்தை அறிவுறுத்துகின்றார் அது எல்லாம் நம்ம மனதில ஏற்று வைத்துக் கொண்ட இந்த விஷயத்தினால இந்த பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டு திசைகளை உண்டாக்கி கொண்டு அதுல நம்ம இந்த மேல கீழே அது வலது பக்கம் இது இடது பக்கம் அப்புறம் அது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்பதெல்லாம் நாம உண்டாக்கி கொண்ட விசய சுகங்களே தானே தவிர இந்த பாகுபாடுகள் எல்லாம் ஆகாயத்தை பாதிப்பது கிடையாது இந்த மாதிரி நம்ம உருவாக்கிக் கொண்ட இத்தனை விசைய பேதங்களும் ஆகாயத்தை தீண்டுவது கிடையாது பரமன் முழுமையானவன் அவனை இது போன்ற விசய சுகங்கள் ஒரு நாளும் தீண்டுவது கிடையாது அப்ப அப்படிப்பட்ட அந்த தூய அறிவாகிய பரமனை மனமானது எந்த விதத்திலும் சவனப்படுத்துவதோ சஞ்சலப்படுத்துவதோ பாதிப்புக்கு உட்படுத்துவதோ முடியவே முடியாது என்பதாகத்தான் இந்த ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார் அப்ப இந்த சுலோகத்தின படி நம்ம பார்க்கும் போது இங்க என்ன புரிந்து அந்த பானை என்ற உபாதியின் மூலமாக அங்கு இரண்டு ஆகாயமாக தெரிவதும் அதாவது உள்ளே ஒரு ஆகாயம் வெளியே ஒரு ஆகாயம் என்று இரண்டு ஆகாயமாக தெரிவதும் பானை என்ற உபாதி உடைந்ததும் அந்த ஆகாயம் ஒன்றாக சேர்வது போன்று தெரிவதும் நம்முடைய மனதில் ஏற்பட்டுள்ள தோற்றங்களே மாய தோற்றங்களே என்பதாக சுட்டிக்காட்டுகின்றார் அப்ப இந்த ஓமானத்தை வைத்துக் கொண்டு இப்ப நாம் வாழ்கின்ற இந்த ஜீவ ஈஸ்வர தத்துவத்தை இங்கு விசாரணை செய்து பார்க்க வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டுகின்றார் அது எப்படி அப்படின்னா இப்ப பிரம்மத்தின் மகாசக்தியாகிய ஈஸ்வரன் எப்போதும் உள்ளது உள்ளபடியே தான் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த ஈஸ்வரனாகிய மாயாசக்தியின் மூலம் வெளிப்பட்ட ஜீவர்களாகிய நாம்தான் அவ்வப்போது அந்த ஈஸ்வரனிடத்திலேயே தோன்றி வளர்ந்து அவரிடமே நீர்க்குமிழிகள் போன்று மறைந்து போகின்றோமே தவிர அதனால் ஈஸ்வரனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது மேலும் அந்த பிரம்மம் இதில் சம்பந்தப்படாமல் சாட்சியாக இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் என்று இங்கு சுட்டி அப்ப அதனால இங்க நம்ம என்ன புரிந்து வேண்டும்னா இங்க ஈஸ்வரனுங்கிற ஒரு தன்மை இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமா இருக்கு ஒட்டுமொத்த பிரபஞ்சம் தான் இங்கே ஈஸ்வரன் மாயை என்பதாக பார்க்கப்படுகிறது அது எப்படி நம்ம ஓமானத்துல கடந்த ஓமானத்தை அதை புரிய வச்சார் அப்படின்னா ஒரு எல்லையற்ற கடல் இருக்குது அந்த கடல்ல எந்த பக்கம் அந்த கடல்ல முடியுது எங்க தொடங்குதுன்னு தெரியாம நாம் இங்கிருந்து பார்க்கும்போது அதனுடைய பிரம்மாண்டம் பார்த்து பிரமிக்கிறோம் இந்த கடல் எங்க போய் முடியும் தெரியலையே பயணம் பண்ணி பார்த்தாதான் இது எங்க முடியும்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் ஆனா இந்த கடலுடைய விஷயத்துல அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்துல சில நீர் குமலிகள் உண்டாகுது அப்போ அந்த நீர்க்குமிழிகள் தோன்றி சிறிது நேரம் இருந்து சிறிது நேரம் மறைந்து விடுவதனால அந்த கடல் நீருக்கு ஏதேனும் பாதிப்பு வந்து விடுமா அந்த கடல்லிருந்து ஒரு நீர்க்குமிழி உண்டாவதுனாலையும் அந்த நீர்க்குமிழி கொஞ்ச நேரம் இருக்கிறதுனாலையும் திருப்பி அந்த நீர்க்குமிழி இல்லாமல் போவதனாலையும் அந்த கடலுக்கு ஏதேனும் பாதிப்பு வந்து விடுமா என்றால் ஒரு பாதிப்பும் உண்டாகாது ஏன்னா அது அது பாட்டு இருந்துகிட்டு இருக்கு அதில் தோன்றி மறையக்கூடியதெல்லாம் அந்த கடலுங்கிற ஒரு நீர் இருப்பதனால அதனுடைய இதெல்லாம் தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி சொல்ல வராரு அது மாதிரி எப்படி புரிந்து கொள்ளணும்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக ஈஸ்வரன் இருக்கின்றான் அந்த ஈஸ்வரன் இடத்துல தோன்றி மறைகிறதுனா யாரு நாம சின்ன சின்ன ஜீவர்களாக நம்ம தோன்றி மறைகிறோம் ஈஸ்வரன் என்பவன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரன் இடத்துல நிறைய சின்ன சின்ன உடல்களாக நம்ம வந்து போறோம் அப்ப நான் ஒரு உடல் நீங்க ஒரு உடல் அவர் ஒரு உடல் அந்த மிருகம் ஒரு உடல் அந்த பறவை ஒரு உடல் என்று அந்த உடல்களுடைய அடிப்படையில நம்ம பாகுபடுத்தி வேறுபடுத்தி பார்ப்பதெல்லாம் அந்த கடல் நீரிலே தோன்றுகின்ற நீர்க்குமிழிகள் போல ஆனால் அந்த நீர்க்குமிழி எப்படி கொஞ்ச நேரம் இருந்துட்டு திருப்பி அதை வெடிச்சு திருப்பி அந்த நீரோட நீராக இல்லாமல் போய்விடுவோம் அது மாதிரி இங்க பறவையாக ஒரு உடல் இருந்தாலும் சரி மிருகமா ஒரு உடல் இருந்தாலும் சரி மனிதனாக ஒரு உடல் இருந்தாலும் சரி இந்த உடல் எப்படின்னா கொஞ்ச காலம் தோன்றி இருந்து இல்லாமல் போகும் அப்படி போன பிறகு இது மனித உடல் அது மிருக உடல் இது பறவை உடல் என்று பிரித்து பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஏன்னா இது எல்லாமே பஞ்சபூதத்திலிருந்து வந்தது இந்த ஈஸ்வரனே பஞ்சபூதமாகத்தான் இருக்கிறான் அப்ப ஈஸ்வரனே பஞ்சபூதங்களாக இருப்பதனால இங்கு நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்து தன்மையிலே உண்டாக்கப்பட்ட இந்த உடல் மீண்டும் அந்த ஐந்து பூதங்களிலே தான் கரைந்து போகின்றது எப்படி அந்த நீர் குமிழிகள் பல அந்த நீரிலேயே கரைந்து போகின்றதோ அதுபோல பஞ்சபூதங்களிலே உண்டான உபாதியாகிய இந்த உடல் மீண்டும் பஞ்சபூதங்களிலேயே கரைந்து இல்லாமல் போகின்றது ஆனால் தோன்றி மறைகின்ற இந்த உடல்களிலே உள்ள பாகுபாடுகள் பேதமைகள் எல்லாம் மனதின் கற்பிதம் கற்பனை என்பதாக சுட்டிக்காட்டி இதுல மனித உடலாக இருந்தாலும் மிருக உடலாக இருந்தாலும் பறவையின் உடலாக இருந்தாலும் அது எல்லாமே பஞ்சபூதத்துல போய் மீண்டும் தோன்றிய இடத்திலேயே அந்த மூலத்துக்கே திரும்பிவிடும் ஆனா இதெல்லாம் தோன்றி மறைவதற்கான அதிர்ஷ்டானம் எது ஆதாரம் எதுன்னு நீ பார்க்கணும்பா அப்படின்னு அப்ப நாம கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தோம்னா அப்ப கடல் நீரிலே தோன்றி மறைகின்ற நீர்க்கும்பில்களுக்கு ஆதாரம் அந்த கடல் நீரே என்பது போல இங்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலே இத்தனை உடல்களும் இத்தனை பாகுபாடுகளும் தோன்றி மறைவதற்கு மூலம் எதுன்னா அந்த ஈஸ்வரன் என்பதாக புரிந்து வேண்டும் என்று சொல்கிறார் அப்ப அந்த ஈஸ்வரன நாமெல்லாம் உண்டாகி ஈஸ்வரனுக்குள்ளேயே நம்ம இருந்து ஈஸ்வரனுக்குள்ளேயே நம்ம இல்லாமல் போகின்றோம் அப்ப இந்த ஈஸ்வரன் வந்து இருந்து இல்லாமல் போகின்ற இந்த லீலா வினோதங்களில ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நாம் அறியாமையினாலே ஈஸ்வரனிலிருந்து வைத்துக் கொண்டு பார்க்கின்றோம் இந்த அஜ்ஞானம் இந்த அறியாமை இந்த புரிதலற்ற தன்மை தான் நம்மை அந்த ஈஸ்வரனிடத்திலிருந்து பிரித்து வைத்துக் என்று இங்கு புரிய வைக்க முயற்சி செய்கின்றார் அப்ப இதை நம்ம நன்றாக உள் கொண்டோம்னா அந்த ஈஸ்வரத்தன்மை என்பது தோன்றி மறையக்கூடிய ஒரு மாயா சக்தி என்பதனாலே அந்த மாயா சக்திக்குள்ளே இருக்கின்ற நான் ஒரு மாயா தன்மையில் தான் இருக்கின்றேன் இன்று இருக்கின்ற நாளை இல்லாமல் போக போகின்றேன் அப்ப வந்து மறையக்கூடிய இந்த உடலா நான் அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி பார்க்கும் போது தெளிவுபடுத்து இந்த மாதிரி எத்தனையோ உடல்கள் வந்து போகுது ஆனா அதற்கு ஆதாரமான ஈஸ்வரத்தன்மையினை புடிச்சுட்டீங்கன்னா அது வந்து அந்த பரமனின் மகாசக்தி அது என்றும் எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டே இருக்கும் அதை வந்து பிரிக்கவே முடியாது அது பிரம்மத்திடமிருந்து மேலும் அதை அழிக்கவும் முடியாது ஏன்னா இதை வந்து அறிவியலும் நிரூபிச்சது இல்லையா சாஸ்திரம் மட்டும் நிரூபிக்கல அறிவியல் என்ன சொல்றது ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனால் ஒரு ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்ற முடியும்னு தான் அறிவியல் அப்ப அறிவியல் படி பார்த்தா கூட ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றலாம் அவ்வளவுதான் இப்போ நீரை வந்து நீராவியா மாற்றலாம் ஆனா நீராவியானது திருப்பி நீராத்தான் மாறும் அப்ப எல்லாமே அந்த பஞ்சபூதங்கள் தன்மைக்குள்ள போய் அதனுடைய மூலத்துக்கே மீண்டும் திரும்பும் ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து வந்து போவோம் அப்ப இது மாதிரி வந்து வந்து போகின்ற இந்த விஷயத்துல உண்மையாக நம்ம பார்க்க கூடாது என்பதை தான் மகான்கள் சுட்டி அப்ப இதெல்லாம் வந்து அந்த ஈஸ்வரத்தன்மைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் என்பதை புரிந்து நம்மை நாம் தனித்துவ படித்ததிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் அது புரிந்து போயிட்டா என்ன தெரியும் சொல்றாருன்னா இதை உணர முடிந்தால் அந்த பரம்பொருளாகிய பரம்பிரமத்தின் மாயா சக்தியாகிய ஈஸ்வரனாகவே நாம் இப்போதும் இருக்கின்றோம் இதிலே அந்த ஏக ஈஸ்வரனில் இருந்து ஏதோ தனித்து விடப்பட்டவர்கள் போன்று தவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதை புரிந்து அந்த ஈஸ்வர சக்திக்கு ஆதாரமான அந்த ஆதி பகவன் இருப்பதினாலேயே இந்த உடலும் உலகமும் உண்டாகின்றன என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்வோம் இந்த தன்மையை நம்ம உணர்ந்து கொண்டு விட்டால் அதுதான் முக்தி நிலை அதுதான் மோட்சம் என்பதாக இங்கு தெளிவுபடுத்துகின்றார் ஏன்னா இங்கு முக்தி மோட்சம் என்பதை அலைவதுதானே நம்முடைய நோக்கம் நம்ம அடைய வேண்டிய இலக்கு என்ன பிரவா பெருநிலை முக்தி மோட்சம் அப்ப இங்க என்னன்னா அந்த ஆதாரமாகிய அந்த அதிஷ்டானமாகிய பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்டுற மாயா சக்தி ஈஸ்வர சக்தியாக இருக்கிறதுனால அந்த ஈஸ்வர சக்தி எண்ணிலடங்காத பல தன்மைகளில மாறி மாறி இயங்கிக் கொண்டிருப்பதனால அந்த இயக்கம் எல்லாம் அந்த ஒட்டுமொத்த ஈஸ்வரத்தன்மைக்குள்ள இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நாம் நம்மை தனித்துவப்படுத்திக் கொள்ள மாட்டோம் நம்முடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்வோம் அந்த ஈஸ்வரத்தன்மைக்குள்ள நாமளும் வந்து விடுவோம் அப்போ நாம் என்ன அந்த பிரம்மத்துக்கு வேறாக இல்லை நாமும் அந்த பிரம்மமும் ஒன்றே அதை புரிந்து கொள்வதை தான் இங்க முக்தி மோட்சம் என்பதாக சுட்டிக்காட்டுகின்ற அப்போ இது வெறும் அறிவபூர்வமாய் மட்டும் நின்று விடாமல் அனுபவத்திற்கு வர வேண்டும் என்பதாகவும் சொல்கின்றார் ஏன்னா இதை வந்து நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களாக மட்டுமே மற்ற பாடங்களைப் போல இதுவும் இப்படிதான் தெரிந்து கொண்டு அப்படியே விட்டு விடாம நம்ம அந்த ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வரணும் நம்முடைய தனித்துவத்தை இழந்து விட வேண்டும் அதைத்தான் நான் வந்து பக்தியில சொல்லும் போது சொல்லி ஏற்கனவே பதஞ்சலி யோகசூத்திரம் சொல்லும் கூட அவர் பதஞ்சலி யோகசூத்திரத்தினுடைய ஆச்சாரியராகிய பதஞ்சலி முனிவரும் சொல்லிக் கொடுக்கிறார் ஈஸ்வர பிரணிதானாத்வாத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கையாளுவர் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணித்து விடு அப்படின்னு சொல்றாருக்கு அர்ப்பணித்து விட அப்ப ஈஸ்வரன் எனக்கு வேறாக இருக்கிறானா அப்படின்னா நான் என்னை தனித்துவப்படுத்திக் கொண்டேன் ஈஸ்வரனு அப்படிப்பட்ட பிரம்மாண்ட சக்தியிடமிருந்து நான் என்னை பிரித்து வைத்துக் எனக்கு வைக்கப்பட்ட பெயரையும் உருவத்தையும் என்னுடைய பதவியையும் என்னுடைய ஜாதியையும் வைத்துக் நான் பிரித்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் அது என்னுடைய மனதின் கற்பிதம் இந்த அறியாமையை நீங்கும் போது இங்கு இருப்பது ஒன்றே அது ஈஸ்வரன் மட்டுமே இருக்கின்றான் அவனே எல்லாமாகவும் மறந்து விருந்து மறைந்தும் போகின்றான் தோன்றி தோன்றி இருந்து மறைந்து போகின்றான் அப்ப இந்த மூன்று விதமான படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முற்பொழிலே புரிகின்ற ஈஸ்வரத்தன்மைக்குள்ள நாம இருக்கிறோங்கிறத புரிஞ்சுட்டா நாம நம்ம தனித்துவ படிப்பதிலிருந்து விலகி கொள்வோம் அப்ப நாம உண்மை தன்மையை உணர்ந்து அந்த ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வந்து விடுவோம் அப்படி வரும்போது மட்டும்தான் நாம் யார் என்பது நமக்கு புரியும் எப்படி புரியும் நம்முடைய இந்த ஆற்றல் ஆனது அந்த பரமனின் ஆற்றல் என்பது புரிய வகரும் அப்படி வரும்போது இந்த பரமனிடமிருந்து இந்த ஆற்றலை பிரிக்க முடியாது பரமனுடைய நிழலை வந்து பரமனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது அதுக்குத்தான உதாரணம் சொன்னேன் என்னுடைய நிழலை வந்து என்னிடத்திலிருந்து பிரிக்க முடியாது நான் இருந்தால் அந்த நிழலும் கண்டிப்பாக இருக்கும் அப்ப நானும் நிழலும் சேர்ந்ததான் இங்க இருக்கவே முடியுமே தவிர நிழல் என்னை விட்டு தனியாக போய்விட முடியாது நானும் நிழலை விட்டு தனியாக இல்லை அது மாதிரி இங்கு பிரம்மமும் மாயையும் சேர்ந்ததுதான் இந்த உலகம் என்பதாக புரிந்து வேண்டும் ஏன்னா பிரம்மம் மட்டும் இல்ல இந்த மாயையும் சேர்ந்ததுனால தான் இந்த உலகமே தெரியுது வெறும் மாயை மட்டும் இருந்தா பிரம்மம் இல்லைனாலும் இந்த உலகம் இருக்காது ரெண்டுக்குமே அதிஷ்டானமா அந்த பிரம்மம் இருக்கிறது ஆனால் ரெண்டும் சேரும் போது தெரிகிறது மாயை வந்து அந்த பரமனின் சக்தி என்று உணரும் போது ஒன்றாகி விடுகின்றது அவ்வளவுதான் அந்த மாயை பரமனுடைய சக்தி என்று புரிந்து இந்த தனித்த ஜீவத்துவம் இருக்கு இல்லையா நம்முடைய தனித்துவமான மனசு அது காஸ்மிக் மைண்டா பிரபஞ்ச மனமாக மாறும்போது தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விட்டு அந்த ஈஸ்வரத்தன்மையாக மாறிவிடுகிறது அப்படிப்பட்ட ஈஸ்வரத்தன்மையில் இருக்கின்ற அந்த பிரபஞ்ச மனம்தான் அந்த பரமனின் உண்மையான பேராற்றம் அதுதான் பேருணர்வு என்று நம்ம சொல்றோம் நம்முடைய உணர்வு எல்லாம் வந்து உள்ளுணர்வு தனித்துவ உணர்வு இதனுடைய கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைவு நம்முடைய உள்ளுணர்வு இன்ட்யூஷன் ஓரளவுக்கு தான் வேலை செய்யும் ஆனா அந்த ஓரளவுக்கு வேலை செய்யறது கூட நம்ம ஒழுங்காக பயன்படுத்த தெரியாம இருக்கிறோம் காரணம் என்னன்னா அவ்வளவு மனதில் எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொண்டு அஜானத்திலே இருந்து கொண்டிருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த உலகத்தினுடைய உண்மைத்தன்மை புரிந்து கொள்ளவே முடியாது ஆனா இந்த உலகம் என்ற ஒரு விஷயம் உண்மையில் ஈஸ்வரனாக இருக்கின்றது என்பதை புரிந்து வேண்டும் அதுவே முக்தி என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது அப்ப இதை மாதிரி சொல்லும் இந்த ஸ்லோகத்திலேயே ரெண்டு மூணு வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு இல்லையா அந்த ரிசிகேஷன் அப்படின்னு ஒரு உபயோகப்படுத்துறார் எங்கும் நிறைந்திருக்கும் ஆகாயம் போன்று என்று கூறிவிட்டு அந்த ஈஸ்வரனை குறிக்கும் போது ரிஷிகேசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு ரிஷிகேசன் என்றால் புலன்களை வென்றவன் என்று பொருள் அடக்கி அவைகளுக்கு தலைவனாக யார் இருக்கின்றானோ அவன் தான் ரிஷிகேசன் இந்த ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறது அப்ப நாம் இங்க என்ன புரிந்து கொள்ளணும் அந்த புலன்கள் வழி செல்லாமல் அந்த புலன்கள் போகின்ற போக்கிலே மனம் போன போக்கிலே போகாமல் அதை நாம விசாரித்து பார்த்து நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் நம்முடைய தனித்துவ தன்மைங்கிறது எப்படி இருக்கிறது இதில் நான் என்னை எப்படி தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் அந்த எல்லையற்ற பிரம்மத்தில் இருந்து வெளிப்பட்ட அந்த மகாசக்தியாக ஈஸ்வரனிடத்திலிருந்து நான் என்னை எப்படி தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் என்பதெல்லாம் விசாரணை பண்ணி பார்க்கும் போதுதான் இந்த ஐந்து புலன்களால் நாம் அறியாமையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பது புரியும் அப்போ ஒருவன் தன் ஐம்புலன்கள் காட்டும் அறியாமை வழியில் சென்றால் அதன் காரணமாக விளைகின்ற அகங்காரம் அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்பதாக தன்னை பெரிதாக நினைத்துக் கொள்ள செய்து தன்னை குடமளவில் மட்டும் குறுக்கிக் கொள்கிறான் என்று ஓமானத்திலே சுட்டிக்காட்டுகின்றான் ஒரு குடம் இருக்குதுன்னா அந்த குடத்தினுடைய அளவுக்கு இவன் தன்னை சுருக்கிக் கொள்கிறான் எப்படி அந்த ஆகாயம் சுருக்கிக் கொள்வது போல அந்த மகா ஆகாசத்தை குடத்துக் மட்டும் வச்சுக்கிட்டு கட ஆகாசம் என்று சொல்வது போல அந்த எல்லையற்ற ஈஸ்வர சக்தியை உணராமல் தன்னை தனித்துவப்படுத்திக் கொண்டு இந்த உடலில் வைத்துக் நான் இப்படிப்பட்டவன் என்று தன்னுடைய சக்தியை குறைத்துக் கொள்கின்றான் அப்படிப்பட்டவன் அதுதான் இங்க விஷயம் அப்ப இதை நம்ம நன்றாக உள்வாங்கிக் கொண்டு அந்த குடத்திற்குள் இருக்கும் ஆகாயம் போன்று தான் நான் இருக்கிறேன் என்று தன்னை சுருக்கி கொள்ளாமல் எங்கும் எதிலும் எல்லையற்று நிறைந்திருக்கின்ற அந்த வெட்ட அந்த மிகப்பெரிய பிரமாண்ட பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஆகாயமாக தன்னை பார்க்கின்றவன் தான் இந்த புலன்களை கடந்து எல்லாமே தான் என்று அந்த அகண்டமாக விரிந்து கொள்கிறான் அவன் தான் ஈஸ்வரனாகவே நிறைகின்றான் என்பதை இங்க சுட்டிக்காட்டுகின்றார் அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான முற்பொருளாக பார்க்கப்படுகிறது அப்ப இதை புரிந்து கொள்வதுதான் இங்க ஞானம் அதுதான் முக்தி மோட்சம் அப்ப இத நன்றாக புரிந்து கொள்ளுங்க இது பூரா வேதாந்த பாடத்தினுடைய உதாரணத்தோடு தான் இதை சொல்லி புரிய வைப்பார் நமக்கு இந்த உதாரணங்கள்லாம் எதுக்கு தேவைப்படுதுன்னா நமக்கு மனதுக்கு ஒரு மேல்நிலை வருவதற்காக தெளிவு வருவதற்காக சொல்ல வேண்டியதா இருக்கு அப்ப நம்ம நாமே விசாரணை பண்ணி பார்க்கணும் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்முடைய மூலம் எது எங்கிருந்து நான் வந்திருக்கிறேன் அப்போ பஞ்சபூதங்களில் நான் வந்திருக்கிறேன்னா பஞ்சபூதங்கள் எப்படிப்பட்டதுங்கிறதால நம்ம விசாரணை பண்ணி பார்க்கும்போது அது எல்லாமே அந்த பரமனின் மாயா சக்தி என்பது பெரிய வரும் அப்ப இந்த பிரபஞ்ச உற்பத்தி இது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது நம்மை நாம் யார் என்று தெரிந்து கொண்டு அந்த மூலத்தோடு நாம இணைந்து விட வேண்டுமே தவிர நம்மை பிரித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற வரைக்கும் நாம வந்து இந்த பிரமா பெருநிலை என்ற நிலைக்கு செல்லவே முடியாது என்பது இந்த சாஸ்திரம் கூற வருகின்ற முக்கிய சாரணமாக பார்க்கப்படுகிறது அப்புறம் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய ஸ்லோகம் வந்து பதினொன்னு அது நாலைய வகுப்புல பார்க்கலாம் இன்றைக்கு நான் இந்த பத்தாவது ஸ்லோகத்தோட வகுப்பை நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் தான்